ியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து மண்ணுயருகாழிங்கே மணவாட மா முனிவன் பொன்னடியாம் ஜங்கமலப்போதுகடை உன்னிச்சிரத்தாலே தீண்டிலமானவனம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அபகதமதமானிமோபாயன்கை அதிகத பரமாத்தைரத்தகமானபேட்சை நிளஜனசுபத்திஜிதரோதலோபை வரவரமுனி பித்தியமே நித்யோகா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உண்டான ஒரு மிகச் சிறந்த ஒரு விஷயம் நம்முடைய ஆச்சாரிய குரு பரம்பரை என்பது எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அந்தந்த மதங்களுக்கெல்லாம் பிரவர்த்தகர்களாக பல பல இருந்தாலும் கூட அந்த ஆச்சாரியர்களுடைய பரம்பரையை நெஞ்சிலே அனுதினமும் கொண்டு நாம் அனுசந்தித்தல் என்கிற ஒரு வழக்கமானது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அமைந்திருக்கிறா போல மற்ற மதங்களிலே எல்லாம் அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் அது அவ்வளவு ஸ்பஷ்டமாக தெரியலை ஒவ்வொரு மட்டத்திலேயும் ஒரு ஒரு சுவாமி இன்னைக்கும் ஒரு ஸ்தானத்தை அலங்கரித்து வருகிறார் என்னால் அவர் து பட்டம் என்று சொன்ன இன்னைக்கும் இவர் இந்த பட்டத்தைச் சேர்ந்தவர் என்று ஒரு நாம் வரிசையாக சொல்லிட்டு வரும் அதிலேயும் விசேகித்து நம்முடைய வானமாமலை மட்டத்திலே ஒரு அற்புதமான ஒரு அனுஷ்டானம் இன்னைக்கும் அது அங்கே போய் பார்த்தால் தெரியும் வானமாமலை மட்டத்திலே அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிற அந்த சன்னதி அந்த சன்னதிக்கு பின்புறமாக ஜீர் சுவாமி எழுந்தருளி இருக்கிற இடம் இருக்கிறது அது இரண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன அறை ஒன்று உண்டு அந்த அறையில இந்த பாதுகைகள் எல்லாம் ஏழை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மண்டபத்துக்கே அழகிய மனவாளன் என்பது நம்ம பேர் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல என்ன ஆச்சரியம் என்னால் முதல்ல மணவாள மாமன்களுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை அதற்கு அடுத்தபடியாக மணவாள மாமுனிகள் அதற்கு அடுத்தபடியாக பொன்னடிக்கால் ஜியர் சுவாமி என்ன இப்படி வரிசையாக வாளுடைய பாதுகைகள் தனித்தனியாக ஒரே ஒரு அறையில ஒரு கோயில் ஆழ்வார்கள் பாதுகைகள் இப்பொழுது எழுந்தருளியிருக்கிற சுவாமி முப்பதாவது பட்டம் என்று சொன்னால் இதற்கு முன்னாலே எழுந்தருடைய இருந்த இருபத்தொன்பது ஜியர் சுவாமிகள் அவருடைய பாதுகைகள் அதை தவிர மனவாள மாமனிகள் அவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை பாதுகைகள் திருவாராதன பண்ணி முடிச்ச உடனே அந்த முப்பது பாதுகை முப்பத்தோரு பாதுகைகளையும் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கணும் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் சுவாமி முதல்ல அவர் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் எல்லாருக்கும் சாதிக்கிறார் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது என்ன விஷயம் இந்த சுவாமிய தீர்த்தம் கோஷ்டி கிடையாது சந்தோஷம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மனசு அனுஷ்டானம் அவ்வளவுதான் நம்ம சொல்றதெல்லாம் வாக்கியத்துல இருக்கே தவிர வார்த்தையில இருக்கே தவிர ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஆச்சாரிய புருஷால் முதல் கொண்டு எல்லாரும் போய் வனமாமல் மட்டத்துல மட்டும் சீகரிப்பான் மற்ற இடங்கள்லாம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சீகரிக்கும் ஆச்சாரிய புருஷாலெல்லாம் இத்தர இடங்கள்ல போனா ஸ்ரீபாதி தீர்த்தம் வாங்கிக்க மாட்டான் இது மட்டத்துல என்ன விசேஷம்னால் இப்ப எழுந்தருள் இருக்கிறவர் சேர்த்த ஸ்ரீபாரதி தீர்த்தம் வருது இப்ப எழுந்தருள் இருக்கிறவருடைய திருவடிகளில் சேர்த்தது இல்லாது இப்ப எழுந்தருள் இருக்கிற சுவாமியே சேர்த்த ஸ்ரீபாத தீர்த்தம் ரொம்ப விசேஷம் சன்னியாசிகள்லாம் என்னமோ ரொம்ப வசத்தியா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா மத்தவளை காட்டிலும் பல சிறப்புகள் எல்லாம் வாழ்க்கை சொல்றாங்க ஆனால் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த சன்னியாசிகளை கூட எப்படி வச்சிருக்காங்க பாகவத கைக்கரியத்துக்கு என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கு சன்னியாசம் வாங்கிட்டு அவளுக்கு இதெல்லாம் ஆசிரமத்துக்கு விருத்தமா அல்லது பொருத்தமா என்ன ஆராய்ச்சியே பண்ணாமல் என்ன பண்ணணும்னா பெரிய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல விசேஷமாக எதி பிரதிவந்தனம் என்கிறதே உண்டு அதாவது ஒருத்தரம் சேவிச்சா நல்ல வெபதிஷ்டராய் வித்வானாயிருந்தா இயர் சுவாமி அவரை பிரதிபந்தனம் பண்ணணும் ஜியர் சுவாமியா இருந்தாலும் பிரதிவந்தனம் பண்ணணும் என்னெல்லாம் சம்பிரதாயத்துல சாஸ்திரம் அது மட்டும் இல்லை பாகவத ததியாரா தனத்தை நடக்கிறது திருநக்ஷத்திரங்கள் நடக்கிற பொழுது அத்தனை சிஷியாலும் இலையில உட்காந்துருப்பா சுவாமி வந்து தன்னுடைய திருக்கையால திருப்பணியாரம் பரிமாறணும் சுவாமி வந்து பரிமாறணும் அந்த மாதிரி உண்டா அதாவது ஒரு ஜியர் சுவாமி போய் ஒருத்தருக்கு சாதிக்கிறாருன்னு சொன்னா ஒத்துமாடா மத்த அதனால வேற சம்பிரதாயங்கள் இருக்கிறவ ஒத்து பாடும் இது அவர் ஆச்சாரியராஜா அவரட அவர் போய் நமக்கு சாதிக்கிறதாவுதுன்னு அப்படி நினைப்பா நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி கிடையாது அந்த ஜியர் சுவாமியும் கூட தான் அந்த தரியாராதனை கோஷ்டிக்கு எழுந்தருளி அவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய திருக்கையால அந்த திருப்பணியாரங்களையெல்லாம் அப்படி பரிமாறுறதுன்னு ஒரு கிரமம் வச்சிருக்கார் அதெல்லாம் ரொம்ப வசந்த அனுஷ்டானங்கள் இப்படிப்பட்ட அனுஷ்டானங்கள் எல்லாம் மற்ற மதங்களிலே உண்டா கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியல இன்னைக்கு நாம் சொல்லுகிற பொழுது தனியை அனுசந்திக்கிற பொழுது நமக்கு பெரிய பெருமாள் தொடங்கி மனவாள மாமனி ஈராக இருக்கக்கூடிய பூர்வாச்சாரிய குரு பரம்பரை என்ன அதற்கு பிறகு மனவாள மாமனிகள் தொடங்கி நம்முடைய ஆச்சாரியர் பயந்தத்திற்கு கூடிய அந்த ஆச்சாரிய குரு பரம்பரை என்ன இத்தனை பரம்பரைகளையும் நாம் தொடர்ச்சியாக அனுசந்தித்துக் கொண்டு வருகிறோம் இந்த அனுசயூத்தமான பரம்பரையின் போயிடு அனுசயூத்தம் என்னால் இடவிடாமல் தொடர்ந்து வருகிற ஒரு ஆச்சரியமான அனுஷ்டானம் அப்படிப்பட்ட ஒரு அனுஷ்டான பரம்பரை என்கிறது அப்படி வேற எந்த சந்தை கேட்கிறது பட்டம் சொல்லுவாள் தெரியாது நாங்கள் இத்தனாவது பட்டம் எனக்கு முன்னாலே இருந்தவர் என்ன பட்டம் என்று சொல்றாளா தெரியல ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கே ஒரு பெருமை உண்டு அதுதான் மகதி குரு பந்த எட்டி விபுதாம் ஹதயங்கமா விபாதி என்று வேதாந்த தேசிகன் யகிராஜ சப்தத்தியிலே அருளி செய்கின்ற பொழுது இந்த பெரிய சத்புருஷர்கள் ஞானிகள் அவளுடைய ஹிருதயத்தை ஒரு ரத்தனஹாரம் அலங்கரிக்கிறது அந்த ரத்தனஹார எது கேட குரு பங்கிஹாரிஹின் குரு பரம்பரையாகிற ஒரு ரத்தனஹாரம் அவளுடைய நெஞ்சை அலங்கரிக்கிறதுன்னு சொன்ன அதனுடைய ஆச்சரியம் என்னன்னா ரெண்டும் உள்ளுக்குள்ளே அவளுக்கு நெஞ்சுக்குள்ளே எப்பொழுதும் குரு பரம்பரையினுடைய அம்சம் ஓடிண்டே இருக்கும் அதாவது நம்ம எப்பவும் ரகசியத்யம் அனுசந்தேயம் சொல்ற குரு பரம்பரை முன்னாக ரகசியம் குரு பரம்பரை அனுசந்தோடு ரகசியத்திரய அனுசந்தானம் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு விஷயம் நமக்கு அமைந்திருக்கிறது அதுல ஒரு விஷயம் நேற்று சொன்னேன் அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே சரமாச்சாரியர் என்னால் அது மனவாள மாமணிகள் அதாவது இந்த பூர்வாச்சாரிய குரு பரம்பரை என்கிறது மனவாள மாமனிகளோடு நிறைவு பெறுகிறது என்றுதான் சொல்லணும் இருக்கிற ஆச்சாரியெல்லாம் குரு பரம்பரையில இடம் இல்லையா அந்த பரம்பரை அடுத்தபடியாக திருப்பியே தொடர்கிறது வேறு பெயர் ஆனால் இந்த ஓரான்வழி ஆச்சாரிய குரு பரம்பரை என்கிறது அது மனவாள மாமனிகள் பரியந்தத்துக்குத்தான் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் கடைசியில் அவதரிக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம் அது அழ்வார்கள் எத்தனையோ பேருக்கு சிறப்பு இருந்தாலும் திருமங்கி ஆழ்வாருக்கு ஒரு தனி சிறப்புகள் எல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு என்ன பல சிறப்புகள்ல ஒரு சிறப்பு அவருக்கு கடைக்குட்டி கடைசியாக அவதரித்தவர் என்று அவருக்கு ஒரு பெருமை உண்டு அது போல ஆச்சாரிய கடைசியாக அவதரித்தவர் மணவாள மாமனிகள் ஒத்தருக்குத்தான் இந்த சிறப்பு உண்டு அவருக்கு முதல்ல அந்த திருநாமம் ஏற்பட்டதே ரொம்ப அற்புதமான விஷயம் என்று தெரிவித்தேன் ஆச்சரியமா பார்த்தா இந்த மணவாள மாமனின் திருநாமத்தை அவருக்கு யார் கொடுத்தா நமக்கு தெரியல மணவாள மாமுனி என்ற திருநாமத்தை அவருக்கு யார் கொடுத்தான்னு இங்க எழுதி வச்சிருக்காளா என்று நானும் கொஞ்சம் அப்படி தேடி பார்த்தேன் அவருக்கு எட்ட பேர் மணவாளன் அழகி மனவாளன் என்கிறது அதுக்கு மேலே இந்த மாமுனி என்கிற விஷயம் அந்த ஒரு அதாவது அந்த விசேஷமானது அவருக்கு திருநாமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இது யார் கொடுத்தான்னு பார்த்தா அது ஸ்பஷ்டமா ஒன்னும் தெரியல அதனால் பிற்காலத்தில் யாராவது சொல்லிவிட்டாளா அப்படி இல்லை மனவாள மாமன்கள் காலத்திலேயே அவருக்கு அந்த திருநாமம் இருந்து அத்தை அவரும் இசைந்திருக்கிறார் தெரியல அவர் தன்னுடைய திருநாம பாசுரம் சொல்ற போது எப்படி சொல்லிக் கொள்ளுகிறார் பாருங்கள் இந்த இது உபதேசத்தினால கடைசி பாசுரம் சொன்னேன்னு மன்னிர்காலிங்கே மணவாள மாமுனிவன் துண்ணடியாம் செங்க மர போதுகளை இந்த பாசுரம் மணவாள மாமன்கள் காலத்திலேயே ஏற்பட்ட பாசுரம் இது இது அது மணவாள மாமன்கள் அறுபடி செய்யல அது எறும் அருளி செய்தது அருளி செய்த அப்படி ஒரு சரித்திரம் சொல்ற அருளி செய்தவர் தெரியல சொல்ற எப்படியோ ஒண்ணும் அந்த பாசுரம் அத் அமைந்திருக்கிறது மண்ணுயிர்கால் என்கிற பாசுரம் அதுல மனவாள மாமுனிவன் என்று ஸ்பஷ்டமாக அவரை காட்டியிருக்கிறபடினாலே அவருக்கு இந்த திருநாமமானது முன்னமே ஏற்பட்டிருக்கிறது முன்னாடி தாம உதேசித்த நேர்கன் என்படியே தனவாது மனவாள முனி தன்னன் குடஞ்சை என்று இங்கேயும் கூட அதே போல திருவாயுமணி நூத்தந்தாதி தனியங்கள் இதிலெல்லாம் கூட பார்க்கிற பொழுது இந்த மனவாள முனி மனவாள மாமுனி அந்த திருநாமமானது நம்முடைய ஆச்சாரிய காலையில் பல இடங்களிலே எடுத்தாள பெற்றிருக்கிறது அப்படி இருக்கிற சிறப்பு என்ன என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பார்த்து என்ற விண்ணப்பித்தவர் மனநசீலகா முனிகி என்று அதுதான் முக்கியமான அர்த்தமாக காட்டப்பட்டிருக்கிறது அப்ப எட்டை மனநம் பண்ணுகிறவன் என்னால் பகவானுக்கு முனி என்கிற திருநாமம் இருக்கிறது அவன் எட்டை மனநம் பண்ணுகிறான் என்னால் ஜீாத்மாக்களுடைய ரக்கணத்திலே தன்னுடைய மனத்தை செலுத்துகிறான் இவர்கள் எல்லாம் உய்வு பெறுவதற்கு என்ன வழி என்று நினைக்கிறான் அதனால மனநம் பண்ணுகிறான் சங்கல்பம் பண்ணுகிறான் என்று பல பல அர்த்தங்கள் காட்டின அடியேன் காட்டல் உருவாச்சாரியர்கள் முனி என்கிற சந்தத்திற்கு எப்பெருமானை முனியாக பல இடங்களிலே ஆழ்வார்கள் அருளி செய்கின்ற பொழுது முனியை நான் முகனே இன்னும் நம்மாழ்வார் அருளை செய்தார் முனியை திருமொழி கலத்து விளக்கே என்ன திருமங்கி ஆழ்வாரர்களை செய்தார் இப்படிப்பட்ட இடங்களில எல்லாம் முனி என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் பண்ணி அது மட்டுமில்லை இன்னும் முனிவர்களையே சொல்லுகிற இடங்களிலே கூட முனிவர்களும் யோகிகளும் இருக்கிறா போல பல இடங்கள் அங்கேயும் கூட முனி என்கிற சப்தத்திற்கு சிந்தனம் பண்ணுகிறவர் யாரோ அவர்தான் முனி என்று அப்படி சிந்தனம் பண்ணினவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இருந்தாலும் மனவாள ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்று சொன்ன ஏன்னா அவரவர்கள் சிந்தனம் பண்ண வேண்டியது விஷயம் குறைவா இருந்தது அது பிற்காலத்துல போக போக போக என்ன ஆயிடுறது விஷயங்கள் அதிகமாக அப்படின்னா ரொம்ப அதிகம் பண்ண வேண்டிய மாமுனியும் மற்ற முனிகளை காட்டிலும் இவருக்கு என்ன விசேஷம் என்னால் இப்ப எம்பெருமானாரை எதிராச சொல்லலாம் ஆனா எல்லாரும் எம்பெருமானார் உடையவர்ங்கிற சந்தத்தாரே சொல்றமே தவிர அவரை மாமுனி மாமுனின்ற விவகாரம் அவருக்கு இல்லைன்னு சொல்லலை திருவரங்கத்த அமுதனார் அவரை மாமுனியே கொண்டாடுகிறார் தாழ்வொன்னில்லாம் அவரை தாழ்ந்து தலம் முழுதும் களியே ஆழ்கின்றன்தழித்தவன் காண்மின் அரங்கருமூதினால சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள் இராமகாமிஷன் என்னும் மாமுனியே மாமுனி என்ற திருநாமம் அவருக்கு இல்லையா அவருக்குந்தான் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது விசேக காலத்திலே சொல்லக்கூடிய திருநாமமாக அமைந்திருக்கிறதே தவிர அது அவருடைய திருநாமத்திலேயே சேர்த்து அனுசந்திக்கிற வைபவம் அவருடைய அபராவதாரமான மனவாள மாமுனிகளுக்குத்தான் கிடைத்ததே தவிர அவருக்கே கூட கிடைக்கலன்னு சொல்லணும் அவர் வேதாந்தி மாமுனின்னு சொல்ற ஆற நஞ்சிய சொல்றபோது எல்லாம் ஏதோ ஒரு காலத்துல சொல்றபோது வேதாந்தி முனி வேதாந்தி மாமுனின்னு சொல்றார் ஆஹ் மத்தவாளுக்கெல்லாம் மாமுனி என்ற இருக்கலாம் ஆனால் அந்த மாமுனி என்கிற பெயரே இயற்பெயர் போலே அமைந்திருக்கிற ஒரு வைபவம் மனவாள மாமனிகளுக்குத்தான் உண்டு அனவரதும் அவர் எத்தனை விஷயங்களை சிந்தையிலே கொண்டிருந்தார் திரும்ப திருவாய் மொழிப்புள்ள இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பேசுகின்றேன் மனவாள மாமனிகள் சாதிக்கிறார் தாம் முனிகின்றதுக்கு இது ஒரு அர்த்தம் இல்லையா மனவாள மாமனிகள் முனி ஒன்றை சிந்தையிலே கொண்டிருக்கிறவருக்கு தான் என்ன பிள்ளைகளை பற்றி தெரிவிக்க மாலையில மனவாள மாணவர்கள் அறுதி செய்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் அப்படி ஒரு மேலே வாரியாக ஒரு பார்வை பார்க்க வேண்டியது அவதார ஒரு கேள்வி உடனே பொய்கையார் தோற்றத்தை அடைவாமி பாசனம் என்ன பண்ற அந்த விழால் நற்களைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் அவெல்லாம் அவதரிச்சான் ஆழ்வார்கள் பதின்மன் அத்தனை பேருடைய நட்சத்திரம் மாசம் அதுக்கு மேலே அவன் அவதரித்த ஊர்களை சொல்றேன்னு ஆரம்பிச்சா சீராரும் வில்லிபுத்தூர் செல்வ திருக்கோளூர் ஏறார் பெரும்பூதூர் என்ன இப்படி எல்லாம் அவளுடைய நாள் நட்சத்திரங்கள் மாதங்கள் ஊறுகள் எல்லாம் சொல்லி முடிச்சாரு உபயால பாதி முடிஞ்சு போயிடுச்சு என்ன உதய்திரமால என்னன்னா ஆழ்வார்க்க அவதார கிரமத்துக்கு ஒரு பாசுரம் மேல கிட்டத்தட்ட முப்பது பாசுரம் ஆழ்வார்களை அவதரித்த மாதங்கள் நாள்கள் ஊறுகள் இது ஆயிடுச்சு சரி இது முடிஞ்ச உடனே மேல என்ன பண்ணின அவர்கள் செய்த வாக்கியங்கள் உள்ளதெல்லாம் மையமரிய வியாக்கியானங்கள் என்னென்ன இருக்கு திவ்யப் புரந்தத்துக்கு சொல்றேன் என்ன ஆரம்பித்தா வியாக்கியா தாக்களுடைய பேரை சொன்ன இன்ப ஆறாயிரம் ஏறொன்பதினாயிரம் என்ன வரிசையா இருபத்தி நாலாயிரம் ஆறாயிரம் எல்லாம் வரிசையா சொல்ற ஏரொன்பதினாயிரம் கடைசியில சொல்றேன் அவதரிச்சு கடைசியில சொல்றேன் ஆறாயிரம் ஒன்பதாயிரம் இருபத்தி நாலாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் பன்னிராயிரம் வியாக்கியான வரிசையா சொல்ற முக்கால் மூணு உதயத்தினால முக்கால் ஆயிரம் வச்சுப்போம் ஆழ்வார்கள் மாதங்கள் நாள்கள் ஊர்கள் வாளுடைய திவ்யப் பிறந்தத்துக்கு உண்டான வியாக்கியானங்கள் அது என்னன்னு சொன்னது தான் கடைசியில் ஸ்ரீவஜன பூஷணத்துடைய அர்த்தத்தை சொல்லணும்னு திருவுள்ளம் பற்றி அதற்கு முன்னாக ஈடு முப்பத்தாறாயிரம் படியை பற்றி ஒரு ரெண்டு மூணு பாசுரங்கள் சொல்லி அது ஈடு முப்பத்தாறாயிரம் படி எப்படி வந்தது ஆறு இடத்துல போச்சு அது ஈவன் மாதவ பெருமாள் அவரிடத்திலிருந்து பத்மநாபன் அவரிடத்திலிருந்து நாலூர் பிள்ளை நானூறு ஆச்சான் பிள்ளை வாழ் இடத்துல வந்தது கடைசியில அதை இவர் வெளிப்படுத்திக்க மனவாள வெளிப்படுத்தினா வெளிப்படுத்தினேன்னு சொல்லலோக்கிய பூஷணம் அதனுடைய அர்த்தபிஷேகங்கள் அதனுடைய பெருமையை ஒரு ஏழு பாசுரத்தாலே மேல் பாகத்துல எல்லாம் அதனுடைய அதுல சொல்லப்பட்ட அர்த்த விசேகங்கள் என்னது என்ன அப்படி ஒரு சில பாசுரங்களாலே அவ்வளவுதான் உபதேசத்தினால எதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன்னா ஒவ்வொரு பெருமாள் திருமொழி அவர் வச்சதா தெரியல பிற்காலத்தில் நாதமொழிகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பந்தம் நாலாயிரத்தையும் சேர்த்து முதலாயிரம் இரண்டாவது ஆயிரம் பகுக்கிற போதும் அதுக்கெல்லாம் அவர் திருநாம விட்டு இருக்கணும் ஆனால் இந்தவ் உபதேசத்திருமாலைக்கு யார் திருநாமம் விட்டான்னு சொன்ன இவரே திருநாமம் விட்டுட்டார் நம்முடைய மனநசீலர்களாக ஆக சொல்றார் அவர் நாளும் சிந்திப்பார் என்று சொன்னால் நித்தியம் உபதேசத்தின் மாலையை நெஞ்சு கொள்ள வச்சுட்டே இருக்கணும் அப்படி உபதேசத்தின் மாறையை நெஞ்சு கொள்ளே நாம் அணுதினமும் வைத்து சிந்திக்கும்படியாக என்ன பெரிய விஷயம் உபதேச விஷயம் என்ன சொல்லிவிட்டார் என்ன பார்த்தா ஒண்ணும் வரும் பட்டியல் தான் என்ன இருக்கதில்ல ஆழ்வார்களவது மாதங்கள் நாள்கள் ஊர்கள் வியாக்கியான இவ்வளவுதான் இதை யார் யார் என்னென்ன பண்ணினான் யாக்கியான இருக்கிற விசேஷ அம்சமாவது ஆறாயிரத்தை அருளை செய்தவர் ஆறு ஒன்பதாயிரத்தை என்ன இவ்வளவுதான் பட்டியல் தான் சொல்ற இதுக்கு போய் அவதாரிக்க என்ன வச்சாரு தெரியுமோ எந்த திருவாயு மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கம் திருவாய்மொழி பிள்ளையினுடைய இன்னருளாலே எனக்கு உபதேச மார்க்கமாக கிடைத்தது கூட உபதேசத்தில வருது நமக்கு ஏதோ பத்திரிகை பஞ்சாங்கத்தை கோவிலுக்கு போகிறோம் தெரிஞ்சுட்டு இது ஆச்சாரியுடைய உபதேசத்தால வருதுன்னு சொன்னத்துடைய அபிப்பிராயம் என்ன என்னால் அதுல ஒரு விஷேகம் உண்டு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சுருக்கமா தெரிவிக்கிறேன் அதாவது பிரலோகாச்சாரியர் பர்ரந்தத்துக்கு நம்முடைய ஓரான்மொழி ஆச்சாரிய குருபுறம் பரி ரொம்ப அத்தமாக எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் மேல் மேலே விருத்தியாய்க்கொண்டு வந்தது ஒரு எம்பருமானார் அவரைக் காட்டிலும் மிஞ்சினவராய் பட்டர் பட்டரைக் காட்டிலும் மிஞ்சினவராய் நஞ்சியர் நஞ்சியரைக் காட்டிலும் மிஞ்சினவராய் நம்பிள்ளை என்று இப்படி ஆச்சாரிய பரம்பரை அனுசமாக ரொம்ப அத் வந்து கொண்டிருந்த காலத்தில் என்னமோ ஒரு போடாத வேலை வடக்கேந்து பல முகம்மதியர்களுடைய படையெடுப்பெல்லாம் ஏற்பட்டு திருவரங்கம் பெரிய கோவில் நாசமாய் போய் விட்டதுன்னு சொல்லணும் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான காலம் பதினா பதிமூணு பதினான்கு பதினாலாவது நூற்றாண்டு அந்த காலத்தில் தொடர்ச்சியாக நூறு முறை படையெடுப்பு வந்தது அது திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஆபத்து வந்தது பேர்களை எல்லாம் கூட சொல்லக்கூடாது சம்பிரதாய உபன்யாசங்கள அவ்யபதேசியர்கள் சொல்லலாம எத்தனை பேர் படையெடுத்து வந்தா என்ன பண்ணினார் புலபோக்காச்சியார் என்ன பண்ணினார் பெருநாளுக்கு கல்ஜரை சேர்த்து அந்த அழகாளனை ஒரு பல்லக்கிலே எழுந்து விட பண்ணி கொண்டு அதை அவர் டுட்டர்கள் இருந்து காப்பாற்றணும்னு அவர் வழியில ஏழை பண்ணிட்டு போறார் அப்படி ஏழை பண்ணிட்டு போறபோது புலோ காத்தாருக்கு நூறு திருநக்ரத்துக்கு மேல ஆயிடுத்தவரும் நூத்துக்கு மேல திருநக்ரம் வருது எவ்வளவு தூரம் போக முடியும் வழி ஏற்பட்ட சிரமத்தாலே அவர் ஜோதிஷ்குடியின்னு ஒரு கிராமத்துல அவர் திருமேனி ரொம்ப அசக்தி போய் பரமபதிக்கிற நிலைமை ஏற்படுகிறது அப்பொழுது அவர் தன்னுடைய அருகிலே இருந்த பூரபுரோத்தம தாசர் என்கிற சிஷ்யரை அழைத்து நம் இடத்தில் சிறுவயதிலே பஞ்சசம் பண்ணிக்கொண்டு திருத்தாயோடு பாண்டிய ராஜ்யிலுக்கு ஆக்கி வையும் அவருக்கு நியமிக்கிறார் அவர் அப்படியே இந்த பூரபுல உத்தமதாக போறார் திருவாய்மொழி பள்ளியை திருத்தி பணிகொண்டு எல்லாம் அழைச்சிட்டு வர தனி விஷயங்கள் ஏற்கனவே நானே பல தடவை தெரிவித்து இருக்கிறேன் அந்த திருவாயுமொழி பிள்ளை திருத்தி பணி கொள்ளப்பட்டு வந்த பிற்பாடு அவர் என்ன பண்றாரு சம்பிரதாய அர்த்தங்களை யாருமே தெரிவிக்கிறதுக்கு இருந்த இடம் தலைநகரமா இருந்த இடம் என்கிறது திருவரங்க பெரிய கோவில் திருவாய்ம வந்த காலத்துல அங்க அழிமணி வாழ்க்க கோவில் உள்ள இல்லை அவர் எங்கேயோ தெரிஞ்சு கொண்டிருக்காரு என்ன சொல்றது பரதேசி பரதேசினா என்ன தெரியுமா விட்டுவிட்டு வேற தேசத்துக்கு போகவனுக்கு பரதேசின்னு பேர் சுவதேசத்துக்கு எதிர்ப்பதும் பரதேசம் பரதேசினா என்ன அர்த்தம் வேற தேசத்துல போய் வாஸ்தவ அழைமணுவாளர் பரதேசியாத்தான் இருக்கு எத்தனை இடத்துக்கு போனார் அங்கே திருநாராயணபுரத்துல போய் பல விரகங்கள் எழுந்தருந்தார் அங்கே திருப்பதிக்கு போய் திருமலையில போய் அங்க பல விருகங்கள் எழுந்தருடைய இருந்தார் இப்படியாக நாற்பத்தி எட்டு வருகத்தால் ஆயிரத்தி கணக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணுல தான் திருவரங்கம் பெரிய கோவில விட்டு திருப்பி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் வந்து சேர்ந்தார் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு அவர் வந்து சேர்ந்தது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அப்பத்தான் நமக்கு இருட்டு போய் சூரியோதயம் ஆனது எப்போன்னு கேட்டா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு நாற்பத்தி எட்டு வருஷ காலம் போனவர் எழுபத்தி ஒன்னுல தான் வந்து சேர்ந்தார் அந்த சூரியோதயத்துக்கு அருணோதயமாக மனவாள அவதாரம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது அந்த ரங்கநாதன் வந்து திருவரங்கத்தில் பிரதிஷ்டை யார்த்துக்கு சரியா ஒரே ஒரு வருடம் முன்னாரு ஒரு வருடம் கூட சொல்லக்கூடாது இவர் ஐப்பசி மாசம் இவர் வந்து அவதாரம் உடனே அடுத்த ஒரு ஆவணி மாசமும் நம்ம ஞாபகம் இல்லைன்னு அந்த ஒரு விசேஷமாக நாட்கள் எல்லாம் கூட குறிச்சு கல்வெட்டு எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட மாசத்துல மன அழி மனவாளனுடைய திரு பிரதிஷ்டை புனப்பிரதி நடக்கிறது ஒரு ஆறு எட்டு மாசத்துக்குள்ளாக மறுபடியும் அழகி முடிவாளன் மாமன்கள் அவதரித்து ஆறு எட்டு மாசத்துக்குள்ள நாற்பத்தி எட்டு வருஷ காலம் திருவரங்கத்தில் திருவாய்மொழி எழுந்துருளியிருக்க அவருடைய காலம் எப்போன்னு கேட்டா இந்த அழகி திருவரங்கம் பெரிய கோவில விட்டு வெளியில போன காலத்துல தான் அவர் ஆச்சாரிய ஸ்தானத்துக்கே வர இதற்கு முன்னாலே எழுந்துள்ள ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அதாவது நமக்கு நாகமுனிகள் தொடங்கி அந்த பிள்ளைலோக்கா அத்தனை ஆச்சாரிய செங்கோல் செலுத்தினது பெரிய போவல்ய குழு பரம்பரையில் மொழி பிள்ளை அவர் செங்கோல் செலுத்தத்துக்கு வரவே இல்லை ஏன் என்றால் திருவரங்கம் பெரிய கோவில் அப்போது வைஷ்ணவ பூயிஷ்டமாக இல்லவே இல்லை அவர் என்ன பண்றாருன்னா இத்தனை ஒண்ணுமே சம்பிரதாயமே அழிந்து போயிருந்தது பெரிய என்ன எழுதி மதுராஜு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்திருக்க என்ன எழுதுறா தெரியுமா ஒரு தலைமுறையே அழிந்து போய்விட்டது அவளுக்கு சம்பிரதாயத்தினுடைய அனுஷ்டானங்கள் எதுவுமே தெரியல எழுதுறார் என்ன சொல்ற என்ன எழுதுறான் கோலம் எப்படி போடுறது தெரியாது ஜலம் அப்படி தளிச்சு இது பண்றதுன்னு தெரியாத ஆங்களை சுத்தி பண்றது என்னன்னா என்னன்னு தெரியாது எல்லாமே அழகி போய் விடுத்த அதாவது சுருக்கருடைய உபதிரவத்தாலே அங்க ரொம்ப கலவரங்கள் ஏற்பட்டு ஒரு உற்சவாதிகளை எப்படி கொண்டாடுறது என்ன பண்ணனாங்க சங்கதியில ஒரு உற்சவம்னா இதுக்கு என்ன கமம் எது ஒன்றும் தெரியாது மொத்தம் என்ன உற்சவங்களே நாற்பது ஒரு நாற்பத்தி எட்டு வருஷ காலம் ஒரு சங்கதிகளில் ஒண்ணுமே இல்லாமல் நின்று போய் விடுத்தோம்னா மறுபடியும் அது அதுவும் சாதாரணமான இடமில்ல ஏதோ ஒரு சாதாரண பகுல இருந்தா அந்த பூவில் எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா இங்க பாழா போன இடம் எதுனா திருவரங்கம் பெரிய போகுது அதுதான் உற்சவாதிகளுக்கெல்லாம் வேற்பத்தா இருக்கிற இடம் அது அந்த இடத்துல இப்படி ஆய்வு யார் என்ன பண்ணுவா ஒன்றும் தெரியல அப்படி இருக்கிற காலத்துல திருவாயுமொழி பிள்ளை முதல்ல சம்பிரதாயத்தை புனருத்தாரணம் பண்ணணுமே அதற்காக மிக சிரமப்பட்டு போய் எத்தனை இடத்துல ஆச்சாரியர்கள்லாம் அடிபணிந்து அவர் அர்த்தபிஷேகங்களை எல்லாம் கிரகிச்சார் உண்மையாக திருவாய்மொழி பிள்ளை பண்ணின உபகாரத்தை நினைத்து பார்த்தால் அதற்கு முன்னாச்சாரியர்களும் சரி அவருக்கு பின்னந்த ஆச்சாரியர்களும் பண்ணவே இல்லை என்று சொல்லிகளுக்கு ஒப்பிட்டால் கேட்டான் ஒரு கிரந்தம் எழுதல திருவாயு ஒரு நூல் கூட எழுதல் ஏன் எழுதல ஏற்கனவே பூர்வாச்சாரிகள் பண்ணி வைத்த கிரந்தங்கள் மீட்கிறதுக்கே அவருடைய ஆயுஷம் சரியா போகுது அவ்வளவு சிரமப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரம் வர திருத்தி பணிகொள்ளி ஜீரத்தில் திருப்பக்குழி ஜீயர் புலவகாச்சார பூரப்புலோத்தமதாசர் மூலமாக இத்தனைக்கும் புலவகாச்சார நேரம் நியமிக்கல அவர்தான் ஜோதிஷ்குடியில பரமச்சோர் சரி இந்த திருப்பகுழி ஜியர் சுவாமியைக்கணும் போற போனா என்ன தெரியுமோ அங்க திருநாராயண பலி நடந்து இருக்குது என்ன திருநாராயண பலினோ என்ன தெரியுமா பறவை வச்சு பனிரெண்டாவது நாள் திருப்பியர் பறவை போச்சுட்டார் ஒரு தலைமறையே போயிடு ரொம்ப அதுக்கப்புறம் பிள்ளை நானூறு ஆச்சான் பிள்ளை அவர் எடுத்து அந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு தேங்க பிரபாவத்தை எடுத்து வாசிகங்கள் எல்லாம் அதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க அதெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணினார் அதெல்லாம் எடுத்து ரொம்ப உயர்ந்த காரியம் அவர் பண்ணிடுறது என்னன்னா இத்தனையும் சம்பாதித்து மனவாள மாமினர்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்த்து இடத்துல போயிருக்குமோ நினைக்கிற விஷயம் என்னன்னா உபதேசத்தினையிலே மனவாள மாமனிகள் அவ்வளவு உபகார ஸ்மிருதியோடு என்ப திருவாயு ஒழிப்புள்ள இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை என்ன தெரிவிக்கிறார் என்ன உபதேச மார்க்கன்னா முதல்ல ஆழ்வார்கள் அவதார கிரமம் என்ன வரிசக் ஊர் என்ன அவதரித்திரம் இதெல்லாம் கூட தெரியாமல் போயிருந்தது எழுதி வைச்சால் சொன்னா சம்பிரதாயத்துல இன்னைக்கு இன்னைக்கே கூட பல ஆண்டு பசங்களுக்கு காந்தி பிறந்த நாள் இன்னைக்கு நேரு பிறந்த நாள் சொல்லிடுறா நம்மாழ்வார் பிறந்த நாள் இன்னைக்கு நாலுமணி பிறந்த நாள் சொல்றா ஓரளவுக்கு ஒண்ணுமே இல்லாமல் அழிந்திருந்த காலத்தில் யாருக்கு என்ன தெரியும் ஒண்ணு தெரியாமல் போயிடும் அப்படி இருந்த காலத்தில் கொண்டு வந்து கொடுத்த முடியினாலே உண்மையாக மனவார மாமன் அருள் செய்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இன்னைக்கு வேணும் அது பாக்கிற போது சாா்யமான விஷயமா என்ன சொல்லுமா பஞ்சாங்க மாமனிகள் அவைகளே ரொம்பங்கள் ஆகினால அது முதல் கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாமனிகள் எந்த திருவாயுமொழிப்புள்ள இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கம்னு அத்தை நமக்கு உறுதிப்படுத்தி காண்பித்து இதெல்லாம் சொன்னதுக்கு அந்த காலத்திலேயே ஆட்சேபிச்சிருக்க மற்றோர்கள்த்தால் இல் வந்தோணும் மாமிகள் இந்த வார்த்தை எதுக்காக தோணும் இதற்கு நான் இப்படி திவ்யப்புறதும் பண்றேன் இத்த காட்டு ஆச்சரியத்தாலே மற்றவர்களெல்லாம் என்னை இகழ்வார்கள் இகழ்ந்தால் என்ன இகழ்களை ஆச்சரியமோ தானவர்க்கு அவளுக்கு ஆச்சரியமான இது இகழ்களை அதுதான் இதுதான் சுவாவம் அப்படின்னு அவரே சொல்றாருன்னா இவர் என்ன பெரிய வழியின்னு சொல்லிவிட்டார் அந்த காலத்திலேயே உகழ்ந்திருப்பாளோ தெரியல நமக்கு ஆனால் முக்கியமாக உண்மையாக அவர் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் அது நம்முடைய சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இருந்து அதாவது புனருத்தாரணம் பண்ணணும்னா இப்ப ஒரு கோவில் ஜீர்ணம் ஆயிருக்கு அது ஜீர்ணோத்தாரணம் பண்ணனா எந்த கோவில ஜீர்ணோத்தாரணம் பண்ணலாம் பாசாய சங்கத்துக்கு சம்பரோ பாலாலயம் பண்ணி சம்பரோட்சணம் பண்ணுன்னா ரெண்டு மாசத்துல பண்ணிவிட்டா என்னன்னா முதல்ல அது ஜீர்ணம் ஆயிருந்தா தான் உத்தாரணம் ஏதோ அப்பப்போ பராமரிப்பு நல்லாவே இருக்குனால அதுக்கு ரொம்ப அவசியம் இல்லை ஆனால் வேறோடு குடுங்கி எறியப்பட்டு ஒரு சங்கதி இருக்குமானால் அந்த சங்கதிக்கு தீர்மோத்தாரணம் பண்ணணும்னு எவ்வளவு கஷ்டம் யோஜனை பண்ணி பாருங்க எங்கேன்னு பண்றது அந்த கோவில எவ்வளவு சிரமப்பட்டு பண்ணணும் இப்ப பண்ணிருக்கா சமீபத்தில் இரட்ட திருப்பதியா போய் பார்க்கணும் தலைவலி மங்கலம் திமுதேசம் அது எப்படி இருந்த காலத்திலேயே சேமித்திருக்கேன் இப்பவும் சேமித்த அந்த காலத்தில் இரட்டை திருப்பதி எப்படி இருந்ததுன்னா மது சோர்தெல்லாம் செடி இல்லை மரம் முளைச்சிருந்து வேரோட மொத்தத்தையும் பிடிங்கி எடுத்துட்டு மறுபடியும் சன்னதிய புனருத்தாரணம் பண்ணின கோடி கோடியாக செலவழிக்கிறார் அது செலவழிக்கிறாருக்கு ஐஸ்வர்யம் இருந்ததே செலவழிச்சுட்டோம் அது வேற சமாச்சாரம் அந்த மாதிரி எவ்வளவு சிரமமான காரியம் அந்த காரியத்தை பண்ணினவர் மாமுனிகள் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு அதனால தான் ஆழ்வார்களுடைய அவதார மாசங்காள் நட்சத்திரத்திலேந்து ஆரம்பிச்சு நமக்கு சொல்றாரு சொன்னான் எவ்வளவு சமுதாயத்துடைய அடிப்படை தேஞ்சு போய் இருக்கணும் பார்க்கணும் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கார் கட்டப்பட்டு மாமுனிகளுக்கு அந்த திருவாய்மொழி பிள்ளை அருள் செய்யவே அத்த மாமூனிகள் தம்முடைய நெஞ்சிலே கொண்டிருந்தாரு அப்பெல்லாம் அனவரத சிந்தனமாக கொண்டிருந்தாரு அதுதான் அவருக்கு முனி என்கிற திருநாமத்தை அன்வர்த்தமாக்கி கொடுத்தது என்ன அடிய சொல்றேன் எப்பெருமான் இந்த லோகத்துடைய ரட்சணத்துக்காக தான் ஒரு சிந்தனம் பண்ணுகிறான் அதனால அவனுக்கு முனி என்கிற திருநாமம் ஏற்பட்டா போல இந்த சேத்தனர்களுடைய ரட்சணத்திற்காக மாமுனிகள் ஒரு சிந்தனம் பண்ற என்ன சிந்தனம்னா அவருடைய ஆச்சாரியர் அவருக்கு பண்ணின உபதேசங்களை எல்லாம் சிந்தனம் பண்ணி தம்முடைய நெஞ்சோடு வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் உபயோகப்படும் பொருத்தமாக அமைந்தது மனநீலகா லோகரக் மனநீலகா அவர் லோகரக் திருவாயுமொழிக்குள்ள இன்னருடால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பேசுகின்றேன் என்று சொன்ன உபதேச மார்க்கத்தை பேசுகின்றேன்னு சொல்லல உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பேசுகின்றேன் சிந்தை செய்தேன் ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த இடத்துல எப்பொழுதும் மனசுல அந்த திருவாயுமையினுடைய திருவடிகளையே தியானித்துக் கொண்டிருக்கிறான் மாமுனிகள் இந்த ஆழ்வார் திருநகதியிலே திருவாய்மழைப்பிள்ளை அவர் இந்த காடு திருத்தி நாடாக்கி ஆழ்வாரை பண்ணினார் நேற்றைய தினம் கொஞ்சம் சொன்னேன் திருவாயுமழைப்பிள்ளை பண்ணினார் காயத்தில் அது ஒண்ணும் பண்ண பண்ணார் சன்னிதி ஏற்படுத்தினார் அந்த பவிஷாச்சாரிய விக்கிரகத்தையும் பிரதீஷ்ட பண்ணிட்டு அந்த சன்னதியை மனவாள மாமன்கள் கையில காட்டி கொடுத்தார் அதனால்தான் மனவாள மாமன்களுக்கு எம்பருமானிடத்தில் ரொம்ப பிராவணியம் ஏற்பட்டது பிரபலர் என்ன திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது அதுக்கு கூட காரணம் ஆறுன்னு அந்த திருவாய் மொழி பிள்ளை தான் இவருக்கு எதேந்திர பிரபலர் பேர் ஏற்பட்டதுக்கு காரணம் ஆறுதான் அந்த திருவாய் மொழி பிள்ளை அவருடைய தனியின் மனவாள மாவன்களுடைய தனியின் சொல்றமே ஸ்ரீசைலேஷா பாத்திரம் சொல்றோம் ஸ்ரீசைலேஷரான திருமலை ஆழ்வார் அவருடைய தயக்கு பாத்திர பூத்தராக ஆனவர் மனவாள மாமனிகள் என்னது முதல் பாதம் அது மீதி மூணு பாதம் இருக்க அந்த மூணு பாதம் எத்த தெரிவிக்கிறது தெரியுமோ அந்த திருவாய்மொழிக்குள்ளுடைய கதாட்சத்தாலே மாமூனிகளுக்கு ஏற்பட்ட வைபவம் மற்ற மூணு பாதங்கள்ல தெரிவிக்கப்படுகிறது அவர் தி பக்தியாதி குணார் சொல்ற இப்ப நான் அத்தை விளக்க போறதில்லை தி என்னால் ஞானம் ஞானம் பக்தி முதலான குணங்களுக்கெல்லாம் கடல் போன்றவர் மாமூனிகள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஞானம் அவருக்கு யாராலே கிடைத்தது ஸ்ரீசைலேசர் ஸ்ரீசைலேசருடைய கிடைத்ததே அந்த தீபக்தி குணார் நவம் என்கிற சிறப்பு அது மட்டுமில்ல அதுக்கு அடுத்தபடியாக யதீந்திர பிரவணம் என்ன சொல்றார் யதீந்திர பிரவணம் அந்த மனவாளி இன்னொரு திருநாமம் அது யதீந்திர பிரவணர் திருநாமம் யதீந்திரரான எம்பருமானார் அவரிடத்திலே மிகுந்த பிராவண்யத்தை அதாவது ஈடுபாட்டை உடையவர் என்ன அர்த்தம் அது எதனால வந்ததுன்னா அதுவும் திருவாய் பிள்ளையால்தான் நகரில சங்கதியை கட்டிட்டு மாமிரிகளிடத்துல ஒப்படைத்து விட்டார் மாமனிகள நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார் அடிக்கடி சட்டாபிஷேக சுவாமி சாதிப்பார் ஸ்ரீரங்கத்தில் எப்படி திருவரங்கம் பெரிய கோவில் ராமானுஜாரிய திவ்யாஜியோ அப்படி திருவரங்க ஆழ்வார்த்த நகரில் அத்தனையும் வரபுரமணி திவ்யாக்ன சொல்லும் அந்த கோவில் நிர்வாகங்கள் அத்தனையும் மனவாள ஏற்படுத்தின கட்டளைகள் இன்னைக்கி அது கட்டளை அப்படியே தொடர்ந்து அனுஷ்டானேந்த பதாத்திய சேவா நம்முடைய திருவணி தாமர்களில் எனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு கைகரியமானது ஸ்ரீசைலநாத கருணா பரிணாம தத்தா அந்த ஸ்ரீசைலநாதனுடைய கருணை அது அப்படியே பரிணாமத்தை அடைந்து எனக்கு இப்படி கிடைத்திருக்கிறது என்று சாதிக்கிறார் ஆயினாலே அந்த யகேந்திர பிராவண்யமும் கூட அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவருளாலே தான் மாமனிகளுக்கு கிடைத்தது என்று அவரே அருளை செய்கிறபடியே அத்தனையும் அவருக்கு அந்த திருவாய்மொழி பிள்ளையாலே கிடைத்தபடியினாரே தான் திருவாயுமொழிப்பிள்ளையினுடைய இன்னருளை எப்பொழுதும் தம்முடைய நெஞ்சிலேயே சிந்தித்துக் அதனால அவருக்கு முனி என்கிற திருநாமம் ஏற்பட்டது சொன்ன அனுபவிக்க வேண்டிய மாமுனி ஒரு தனிச்சிறப்பு ரொம்ப விசேஷம் பெரிய பெரியான்றது எத்தாலே உருவத்தாலேயா இல்ல இல்ல என்ன சில பேர் இந்த ஆசிரமத்தாலே பெரியவாறு எல்லாம் சன்னியாசிகள் பத்து பேர் வந்துட்டாரா பத்து பேர் எப்படி புரஸ்காரம் பண்றதுன்னு ஒரு கேள்வி வந்து முதல்ல வைக்கிறது எத்தனை சாத்துர்மாசியா யாருக்கு ஜாத்தியா சாத்துர்மாசியம் ஆயிருக்கும் அவர் அவளுக்கு அதுதான் சாத்துர்மாசி பட்டம் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு அந்த சாத்துர்மாசியை அதுதான் கணக்கு நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி கணக்கு கிடையாது விசேஷம் <tuned> என்ன அப்படியெல்லாம் கொள்வோம்னா அந்த விஷயம் வேண்டாம் அது சொன்னா சில பேர் கோவம் வருவோம் அது யாராவது நம்மள போய் தெரிய விட்டான் சொல்லிடுவாள் நமக்கு என்னத்துக்கு வேண்டாம் அது விஷயம் உபநியாசத்துக்கு என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல அந்த மாமுனிங்கிறது என்ன அர்த்தம் மா என்னால் பெரியா என்னால் எத்தாலே பெரியவர் என்ன பெரியவரா இல்ல சாத்துர்மா பெரியவரா என்னால் மாமுனிகள் அவரு வாஸ்தவமா சொன்னா எம்பருமார்க்கு சொன்னா அவர் மாமுனின்னு சொன்னா பொருத்தம் என்ன காரணம் அவர் ரொம்ப சின்ன வயசுல பற்றம் வாங்கிவிட்டார் மனவாள மாமனிகளை போல மணவாள பட்டம் வாங்கிட்டு அவருக்கு திருநட்சத்திரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் கந்தங்களை எடுத்து பார்த்தா தெரியும் எபிரமானார் பட்டம் வாங்கி கொள்ளுகிற பொழுது கொஞ்சம் ரொம்ப பால்யந்தான் அவருக்கு ஏன்னா அவருக்கு ஏதோ காரணம் எல்லாம் அவருடைய பாரியை அவருக்கு சரியா இல்லை அவர் சொன்ன அபிப்பிராயத்தை எல்லாம் கேட்கல அதனால சன்னியாசம் ஆயிடுட்டா அவருக்கு சொல்றோம் மனவாள மாமணிகள் பெரிய போவலுக்கு வரத்தையே அவருக்கு கொஞ்சம் ரொம்ப வயசு அதிகமாகும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு மேலதான் திருவரங்க பெரிய கோவிலுக்கே மனவாள மாணவர்கள் எழுந்து இருக்கிறார் ஆழ்வார்த்த நகரிலேயே எழுந்திருந்தார் நாற்பது திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் நாற்பத்தி மூணாவது திரு நட்சத்திரமும் என்ன மோனு தோன்றது ரொம்ப காலம் திருவரங்கம் பெரிய கோவில் கூட மனவாள மாமர்கள் எழுந்தது ஒரு முப்பது வருஷ காலம் அதுக்கு மேல இல்லை அந்த நாற்பது வயசு திருநட்சத்திரத்திலே எழுந்துனவர் இன்னும் கொஞ்சம் பிற்காலத்தில் அவர் என்ன பண்ணினார் உபன்யாசங்கள்லாம் நிறைய பண்ணுவான் கலக்ஷேபங்கள் அவருக்கு நிறைய பந்துக்கள் இருந்தார் அடிக்கடி உபன்யாசத்துக்கு விரோதமாக யாராவது பந்துகளுக்கு விருத்தி கஷயம்னு சொல்லி ஏதோ சமாச்சாரம் வந்து சொல்றா இவருக்கு அடிக்கடி இந்த திருட்டு வந்துட்டு இருந்தது இந்த திருட்டு வருது காலக்ஷேபத்துக்கு விரோதமா இரு சன்னியாசம் ஆயிடுறாரு அவ்வளவுதான் சொல்றது அப்படியே எழுதி வச்சிருக்காங்க இப்படியா சொல்றோம் அவரோசர் என்ன வந்து கேட்கிற என்ன கேட்கிறார் என்ன சம்சாரத்துல வைராக்கியம் ஏற்பட்டு சன்னியாசம் ஆகிட்டு சொல்றதை விட்டுவிட்டு தூட்டுக்காக சன்யாசம் சொன்னாசம் ஆச்சாரியாளுக்கு சொல்லக்கூடாது அவளுக்கு கிரகஸ்தாசிரமத்தில இருக்கத்தையே வைராக்கியம் உண்டு சன்னியாசம் வாங்கிறதுக்கு வைராக்கியம் காரணமே சார் என்ன சொல்றதுன்னா பிரமாணம் என்ன சொல்றது விரக்த ராக ஏற்பட்டு தபோனி பிற்பாடு தான் என்ன தெரியுமோ இல்லையா வேற என்ன சொல்றதுக்கு அப்ப மனவார மாமனர்களுக்கு வைராக்கியம் ஏற்படுறதுக்கு நாற்பத்தஞ்சு இயற்கையாக கூடவே இருக்கிறது சன்னியாசமே வாங்கிக் கொள்ளல கூட தாழ்வார் அவருக்கார வைராக்கியம் இல்லைன்னு சொல்லுவாள் எப்பேற்பட்ட வைராக்கிய நிதி அவர் உஞ்சவருத்தி பண்ணி ஜீவி சென்றிருந்தான் பொன்மட்டில் தனியார் இந்த புகழுடைய என்ன அவருக்கு கடைசி வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆசிரமம் அவ்வளவுதான் தவிர அந்த ஆசிரமத்துல வந்துட்டதுனால வைராக்கியம் வந்து இல்ல வைராக்கியம் அப்பதான் வருதாளுக்கு என்ன கேட்டா அதுக்கு சம்பந்தம் கிடையாது என்ன என்ன நடந்ததோ என்ன நடந்தது அவருடைய திருவுள்ள அனுகூலமாக இல்லை உடனே சன்னியாசம் மாமூலிகள் அந்த குறை சொல்ல தேவிகளை பத்தி ஒண்ணுமே சொல்லல மனோல மாவனளுக்கு தேவிகள் உண்டா ஆறு என்ன ஒன்றும் தெரியல ஆனா அவருக்கு ஏதோ பிள்ளைகள் இருந்திருக்க மனோள மாண்களுக்கு குமாரர் இருந்திருக்க குமாரன் பிறந்தார் அவருக்கு எம்ஐனி ராமாவும் சென்று திருநாமம் விட்டார்னு யத்தீந்திரமாவத்தில் எம்ஐனி ராமாவும் ராமனுஷன் இல்ல எம்ஐ ராமாவும் சொல்ல திருநாமம் வருகளுடைய திருக்குமாரர் அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பிள்ளை பறக்கிறார் அதாவது அந்த திருக்குமாரருக்கு ஒரு பிள்ளை பறக்கிறார் அவருக்குத்தான் ஜியர் நாயனார் பேரவர் ஜியர் பேரன் பேரவர் பல சன்னியா சீவை சம்பிரதாயத்தை பாருங்கள் என்ன ஆச்சரியம் சன்னியாசிகள் ஆனா அவருக்கு என்ன பேருந்து ஜியர் பேர் பேரவர் ஜீயர் நாயனாருனே திருநாமம் அவருக்கு அபிராம வராச்சாரியர் என்னெல்லாம் அவர் சில கிரந்தங்கள் எல்லாம் மாமனிகளை ஸ்தோத்திரம் பண்ணி அபிராம வராச்சாரியர் சில ஸ்தோத்திரங்களை அறுதி செய்திருக்கிறார் ஆனா என்னன்னா அவளுக்கு எல்லாம் கிரகத்தாசிரமத்தில் இருந்து அவளுக்கு சந்ததிகள் ஏற்பட்டிருக்கிறது எபருமானா பிள்ளைகள் ஆற இருந்ததா குரு பரம்பரையில ஒன்னும் இருந்தாலும் இப்போ சில பேர் எம்பருமானாருடைய சந்ததிகள் சொல்லிக் கொண்டு வருவாள் இன்னைக்கு இவர் மனவாள மாமனிகள் திருவரங்கம்பரியம் எழுந்தவுடனே ரொம்ப காலம் கழித்து நாற்பது திரு நட்சத்திரத்துக்கு மேலே அதற்கு பிறகு அவர் சன்னியாசம் பெற்றுக் கொள்ளுகிறார் என்ன அவருடைய சரித்திரம் அந்த யகேந்திரபுரண பிரபாவம் என்கிற கிரந்தத்தில் தெரிவிக்கப்படுகிறது அப்படி இருக்கிற காலத்துல அந்த மனவாள மாமுனிகள் அவருக்கு மாமுனிங்கிற திருநாமம் எதனால ஏற்பட்டது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற போது இவருடைய துடியாசிரம ரொம்ப நாள் சொல்ல முடியாது மாமுனின்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருகிற அறுபது வருகிற அதனால மாமுனின்னு சொன்னாலும் அது கிடையாது அதே எம்பெருமான் சொன்னார் நூத்தி எழுபது திருநட்சத்திரம் இழந்தவடி இருந்தார் மனவாள மாமனிகள் எழுபத்து மூணு திருநட்சத்திரம் அவ்வளவுதான் அழிந்தவர்கள் இருந்தார் எழுபத்து மூணு திருநக்ரம் தான் அழந்தவடி இருந்தார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுன்னு சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றுல மாமனிகளுடைய அவதார சமாப்தி ஏற்படுகிறது அவ்வளவுதான் அவருடைய காலம் அதிகமான காலம் சன்னியாசா இருந்தாருன்னு சொல்ல முடியல ஆனாலும் அவரை மாமுனின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா அவருடைய பிற வைபவங்கள் முக்கியமாக மாமுனி என்ற சப்தத்தை எங்க உபயோகப்படுத்திருக்கா யார் சொல்லியிருக்கா மனவாள மாமியாளர் தவிர இப்ப ராமானுஷ்ணன் இன்னும் எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் இருக்கா அவளுக்கு கூட மாமுனி என்ற நம்முடைய மாமுனி ரெண்டு ரிஷிகள் ஒருத்தர் விஸ்வாமித்ர மகர்ஷி இன்னொருத்தர் அகஸ்திய மகர்ஷி இந்த விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு அகஸ்திய மகர்ஷிக்கும் மட்டும் மாமுனி என்கிற சப்தத்தை ஆழ்வார்களே அருளி செய்திருக்கிறார்கள் எங்க அருளிச்சிருக்க திருமங்கி ஆழ்வாரிய பாசம் என்ன சொல்ற பாசுரத்துல கங்கையின் கரைமேல் பெரிய திருமொழி தொடங்குகின்ற பொழுதே ஏனமுனாகி என்கிற பதிகம் அது அந்த ஏனமுனாகிங்கிற பதிகத்துல மான்முனிந்த வரிசிலை வளை தமன் அவன் புன்னிட துணவோன் உன்முனிந்த மனதுடல நிருபுலவா உதிர்முதிமடுத்து அயனரனைத்தான் முனிந்த வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் இவனை சொல்ற போது விஸ்வாமித்ர மகிழ்ச்சியை சொல்ற போது தவம் புரிந்துயர்ந்த மாமுனி என்ன அவளை போய் மாமுனின்னு கொண்டார் மாமுனி என்ற சத்தத்துக்கு என்ன அத்தன்னா ரொம்ப தபசு பண்ணினார் ரொம்ப விசேகம்னு சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படி சொல்றா அந்த தவம் புரிந்து கங்கையின் மதிரிகாசிரமதிரியாசிரமம் அந்திரியாசிரமத்துக்குறங்க ஒரு பெருமை சொல்ற என்ன பெருமை சொல்ற தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொளர்ந்த கங்கை சொன்ன அர்த்தம் பண்றது வரிகளிலே பாசுரத்துல என்ன இருக்கிறது சக்கரவர்த்தி தன்முகனுடைய வைபவம் சொல்லப்படுகிறது மான்முனிந்து ஒரு கால் வரிகளை மலைத்தான் அன்னவன் என்ன ஆரம்பிக்குச்சு அந்த மான் மாயாமிருகமான அவனை வதம் பண்றதுக்காக சக்கரவர்த்தி திருமகன் வில்லை வளைத்தான் திருமகன் விஷயமாகவே திருவள்ளம் மாமுனி என்று விஸ்வாமித்தர் தான் பிரம்ம ரிஷியாக ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய தபசு பண்ணினார் அப்படிப்பட்ட தவம் புரிந்து எழுந்த மாமுனி உணர்ந்த கங்கையின் இருக்கு விஸ்வாமித்தர கங்கையை கொண்டு வரலையே விஸ்ராமித்தான் மாமுன சப்த இல்ல பகீரதனுக்கு ஒட்ட வைக்க முடியல ஏன்னா பகீரதன் என்கிறவன் கத்திரிய அவன் ஒரு ராஜாவா இருந்தான் ஏதோ தன்னுடைய மூதாதையர்கள் ஆரோ அந்த சகரபுத்திரா செலுத்து அவளுக்கு நற்கதி கிடைக்கணுன்றதுக்காக அவளுடைய அந்த திட்டப்போடு போய் கங்கையில கழிச்சால் அவளுக்கு மோசம் கிடைக்கும் சொல்லி இருக்குது அதுக்காக இவன் என்ன பண்றான் பெருசா தபசு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கங்கையை கொணர்ந்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுலாம் இடத்துல போனா முடியவே முடியாது அதுவே அரை மணி முக்கால் மணி ஆயிடும் ஆனா எல்லாருக்கும் தெரியும் பகீரதன் ரொம்ப தபசு பண்ணி அந்த கங்கையை கொண்டு வந்தான் ஆயினால அவன் புரிந்து வந்த பகீரதன் உணர்ந்த கங்கைன்னு சொல்லணும் ஆனால் அந்த பகீரதன் மாமுனி அன்று அவன் ரிஷி இல்லை ஆனாலும் அவனை மாமுனி அவனை சொல்ல முடியாது அதனால நம்மள என்ன சொல்லிட்டா மாமுனி என்பது விஸ்வாமித்தர் சொல்றது அது குழந்த கங்கை என்ன என்ன அர்த்தம் தெரியுமா சக்கரவர்த்தி திருமகனையும்